வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எழுபத்தி நான்காவது செய்தி சேவை மே ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மே தினத்தை முன்னிட்டு முதல்வர் பழனிசாமி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அரசியல் காரணங்களுக்காக அரசு வழக்கறிஞர்களை நியமனம் செய்யக்கூடாது அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பான விதிகளை வகுக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உயர்கல்விக்கான குடியரசுத் தலைவர் விருதுகளில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற தமிழ் மொழியை மத்திய அரசு புறக்கணித்து அவமதித்திருப்பதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசுக்கு தகவல் தெரிவிக்காமல் டெல்டா மாவட்டங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சிஆர்பிஎஃப் போலீஸ் படையினர் திடீரென குவிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்ப்பு வலுத்தாலும் போலீசார் அங்கேயே முகாமிட முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு ஆலையை மூடுவது என்ற பேச்சுக்கு இடமில்லை என்று வேதாந்த குழுமத்தின் வர்த்தக மேம்பாட்டுத்துறை இயக்குநர் கிஷோர் குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் தினமும் சேகரிக்கப்படும் ஐந்தாயிரத்து டன் குப்பைகளை முறையில் நூறு சதவிகிதம் மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது ரயில் தற்கால டிக்கெட் தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் விற்று தீர்ந்து விடுகிறது கட்டணம் வசூலிக்கப்படும் பிரீமியம் தற்காலிகே முன்னுரிமை அளிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனா் கண்டிப்பா ப்ரொஃஷனல் கோர் தான் விவேகான மற்றும் அவர்களாலேயே முழு நேர பயிற்சியும் வழங்கப்படுகிறது பாண்டமங்கலம் விவேகானந்தா மேல்நிலை பள்ளி நாமக்கல் மாவட்டம் இந்திய செய்திகள் நான்கு ஆண்டுகள் முயற்சிக்கு பின் பார்வை திறனற்ற இளைஞரான மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த ஜெயந்த் மண்கலே யு பி எஸ் சி தேர்வில் தேசிய அளவில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ரேங்க் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் திரிபுரா முதல்வர் பிப்ளப் தேவ் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்கும்படி பிரதமர் மோடியிடமிருந்து அழைப்பு வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் மாநில முதல்வராக நீண்டகாலம் பதவி வகித்தவர் என்று மேற்குவங்க முதல்வர் ஜோதிபாசுவின் சாதனையை சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லேக் முறியடித்துள்ளார் கர்நாடக தேர்தலுக்குப் பிறகு மன்னரை உருவாக்குபவனாக இருக்க மாட்டேன் மக்கள் ஆசிர்வாதத்துடன் மன்னர் ஆக்கப்படுவேன் என்று மதசார்பற்ற ஜனதாதள மாநில தலைவர் எச் டி குமாரசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வரை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பெற்ற நிதியின் முழு விவரங்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அடுத்தடுத்து நடந்த குண்டுவெடிப்பில் முப்பத்தி ஆறு பேர் பலியாகினர் பலர் காயமடைந்துள்ளனர் உலகின் மிக வயதான என்று அறியப்பட்ட நம்பர் பதினாறு என்ற சிலந்தி பூச்சி தனது நாற்பத்தி வயதில் ஆஸ்திரேலியாவில் இறந்தது ரஷ்யாவில் வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பயங்கரவாதத்துக்கு எதிராக பல்வேறு நாடுகள் பங்கேற்கும் கூட்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்கேற்க உள்ளன நடுக்கடலில் சிக்கிய இந்திய மீனவர்களுக்கு பாகிஸ்தான் கடற்படையினர் உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த புளூ ஆர்ஜின் என்ற தனியார் நிறுவனம் நியூ ஷேப்ட் 2.0 என்ற புதிய வடிவம் உள்ள ராக்கெட்டை விண்ணில் ஏவியிருக்கிறது வணிகச் அமெரிக்கா உள்ளிட்ட முன்னணி சந்தைகளில் தேவை குறைந்ததை தொடர்ந்து ஜெம் மற்றும் ஜுவல்லரி ஏற்றுமதி எட்டு சதவிகிதம் சரிந்துள்ளது கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரித்து நிலையில் இந்தியாவின் பணவீக்கத்தில் முப்பது முதல் நாற்பது புள்ளிகள் வரை தாக்கம் ஏற்படும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன உத்தரகாண்டைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் குடிபோதையில் உள்ளவர்கள் வண்டியை ஸ்டார்ட் செய்தால் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்க கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் போட்டி தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளில் முதல் முறையாக இந்த ஆண்டு அணிகளுக்கிடையே வீரர்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளும் மிட் சீசன் டிரான்ஸ்பர் தொடங்க கிரிக்கெட் விளையாட்டுக்கு சிறிய இடைவெளி கொடுத்துள்ள பஞ்சாப் கிங்ஸ் லெவல் அணி வீரர் கிறிஸ் கில் கேரளா சென்றுள்ளாா் IPL T20 எல் டி டுவெண்டி கிரிக்கெட் போல் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் நூறு பந்து கிரிக்கெட் என்ற புதிய திட்டத்தை பரிசீலித்து வருகிறது பீல்டிங்கில் தவறுகளை செய்த ஆசிபி அணி விராட் கோலியின் உத்வேகம் கேப்டன்சியில் ஏழாவது போட்டியில் ஐந்தாவது தோல்வியை சந்தித்தது ஐஸ்லாந்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஸ்டெர்லைட் வால் வீச்சு போட்டியில் இந்திய வீராங்கனை சி ஏ பவானி தேவி வெள்ளிப்பதக்கம் வென்றார் பெல்கிர சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீரர் சுமித் சங்கவான் வீராங்கனை நிகத் ஜரீன் ஆகியோர் தங்கம் வென்றனர் திரைச் இன்று நடிகர் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு ஹெச்பிடி தல அஜித் என்ற ஹேஷ்டாக் வைரலாக பரவி வருகிறது மக்கள் நீதி மையத்தின் செயலியை கமல்ஹாசன் அறிமுகப்படுத்தி உள்ளார் இந்த மையம் விசில் ஓர் மந்திரக்கோள் அல்ல இது ஒரு அபாய சங்கு என்று தெரிவித்துள்ளார் நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி என்ற நிகழ்ச்சியை கன்னடத்தில் மூன்றாவது சீசனை நடிகர் ரமேஷ் அரவிந்த் தொகுத்து வழங்க உள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடக்க இணைந்திருங்கள் நற்றினையுடன் நன்றி வணக்கம்